785 அபு சலமா கூறியதாவது குனியும் போதும் நிமிரும் போதும் தக்பீர் கூறி அபு ஹுரேரார் அதி அல்லாஹும் அவர்கள் தொழில்த்துவிட்டு நான் உங்களுக்கு நபிசல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்களின் தொழுகை போலவே தொழுது காட்டினேன் என்றும் கூறினார்கள்